நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது பாடல் அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போல் உற்று தீர்வார் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி அறுவார் உறவு குளத்திலே நீர் நிறைந்து செழிப்பாக இருக்கும் போது குளத்தை சுற்றிலும் பறவைகள் வந்திருந்து உல்லாசமாக இருக்கும் அருகில் இருக்கும் மரங்களிலே கூடுகட்டி குஞ்சு பறிக்கும் குளத்தில் நிரம்பியிருக்கும் நீரின் குளிர்ச்சியால் பறவைகள் உற்சாகமாக அங்கும் எங்கும் பறந்து தெரியும் கோடை காலத்தில் நீர் பற்றியவுடன் அங்கிருந்த பறவைகள் எல்லாம் வேறு இடம் நோக்கி பறந்து சென்றுவிடும் ஆனால் குளத்தின் உள்ளே பூத்து குழுங்கிய அல்லி தாமரை ஆம்பல் போன்ற கொடிகள் தண்ணீர் பற்றினாலும் வெளியே ஓடிவிடாமல் குளத்திலேயே இருந்து குளம் அனுபவிக்கும் துன்பத்தை தானும் பங்கு கொள்ளும் அதுபோல் நாம் வசதியோடு இருக்கும் போது நம்மோடு இருப்பவர்கள் அல்லர் வாடும் உழலும் போதும் எவரொருவர் உடனிருந்து நம் துன்பத்திலும் பங்கு அவரே உண்மையான நண்பர் என்கிறார் ஒவ்வையார் இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம் வாழ்க்கையோடு மிகவும் அழகாக ஒப்பிட்டு காட்டும் இந்த மூதுரை பாடல் அற்ற குளத்தில் அறுநீர் போல் தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி அறுவார் உறவு என்கிறது இந்த மூதுரை பாடல் நன்றி வணக்கம்